என்ன செய்யணும் கிடைச்ச தீர்த்து அடையும் அப்ப வருமானம் பத்திலே என்னயா பண்றது அது எல்லாம் சொல்லுங்க கிடைச்ச தீர்த்து செலவு தெரிவிக்கங்க அளவெட்டி ராயனும் கேலி இல்லை போகிறார்களா கடையணும் அது பிடிச்சிக்கணும் அது இருக்கு இல்ல ஆமா அப்படி செஞ்சா நாலு பக்கம் கேலி பண்றாங்க அக்கம் பக்கம் பண்ணலாம் பள்ளு கெஞ்சினா இருக்கேன் சம்பாரி திரும்ப சோம்பேறி பையனா இருக்கேன் இப்படி திரிகிறானேங்கிறாங்க அது என்ன பண்ணி சொல்லுங்க தைரியம் வேணும் அவன் கிடக்குறான் அவன் பேச்சுக்கெல்லாம் கடனை ஆக கஷ்டப்பட நான் தானே ஏன் கே அப்படின்னு வேணும் அவனுக்கா அவன் நீங்க ஆடம்பரம் பண்ணி கடவாய் செஞ்சீங்கன்னா அவனே தூட்டுவான் ஐயே கடவாய் செஞ்சா பாருங்க நீ சின்ன படுறான் அப்படி அதனால ஊர் திருத்திய நான் வாழ்றது அரச நமக்கு திரிச்சுப்படுத்திக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தை வளர்ந்துக்கிட்டா தான் ஞான மார்க்க வர முடியலன்னு வர முடியாது தைரியம் வேணும் வருமானம் கொஞ்சமா இருக்கா சரி செலவு சுருக்க வேண்டியதுதான் ஆனால் சரி நாம் ஒத்துக்கிறோம் பொண்ணை ஒத்துக்கலாம் என்ன மருந்துப்போம் அதுக்கு என்ன பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு பிள்ளையார் வாய் திறந்தா பேசாமல் விழுந்து விடுவது பெருந்தகமே அப்படி இல்லை பேசாம ஒவ்வொரு ராஜா சந்தை போட்டு போட்டு சஷ்டம் ஆகாச அம்சம் சத்த குணம் இது காது தானே விஷயம் ஆத்மா விஷயம் இல்லையே நான் சரி போனால் அப்படிங்கிற வந்தால் தான் முடியும் அப்படிதான் சாமின்னு சொல்லியிருக்கான் இரண்டாம் பாலத்தை அப்படின்னு சொல்லுவார் அது என்ன சத்தம் தானே வந்தது அது வாக்குந்திரிய தான விஷயம் ஆத்மா விஷயமா ஆத்மா நீ என்ன வாக்கேந்திரியமாக காது இந்திரியமா நீ ஆத்மாதான நீ நம்ம ஆத்மாதான் அப்படி சேர்த்தா போவீங்க மனபலம் கொடுக்கும் அதனால வேதாந்தம் தைரியம் கொடுக்கும் நம்ம தலைவர் சொல்லுவார சுப்பிரமணிய நீங்களும் வாங்க வந்து என்ன பண்றது வாங்க வேற உலக நடவடிக்கை பார்க்க முடியுமா அதனாலதான் முக்கியடயத்துக்கு விருப்பம் மூச்சு அதை மூச்சுக்கள் பேரும் மூச்சு தன்மை வரும் வராது மூச்சுக்கள் பேர் போட்டதால பரவாயில்ல பொருந்துட்டு போயிட்டார்கள் என்று சொல்கிறார்கள் பொருந்து பண்ணார் என் ஐநூறுபா கொடுத்திருக்க தேவே எம்பினர் பூஜை செய்தேனும் அல்லேன் நான் ஆன்மீகப்பாடில் என்றாலின் அயக்குகிறேன் ஓவாத உடல் தீ கெட்ட மனதோடு சேர்ந்து கொண்டு இவன் விட்டுள்ளேன் இந்த உலகத்தின் கண்ணே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மற்ற ஆசை ஆஹா ஆச்சரியம் ஆச்சரியம் வந்தோ வந்தோ என்பது அறிந்திலேனே என்ன வருமென்னு அப்படி தவறிவிட்டானோ என் தந்தை கூட வந்துருச்சு அரியாமயிருக்கீழவர் பல்பிழையாற்றினாலும் புரியாத அருள் செய்வது மேலவர் கொள்கை அன்றோ மரியார் காரத்தோ சிறியே அன்வீனை மாற்றியாளக்கென் முகமன் சொல்லப்புயனே அரிஜாமையர் கீழவர் பல்பிழையாற்றினாலும் பொரியாதருள் செய்வது மேலவர் கொள்கை அன்றோம் கரத்தோய்சிரியே மாற்றியாளன் பொறியியல் உனக்கேன் முகவான் சொலன் கொய்யனே நீராட்சி சதகத்தில் பிற்பகுதியை பார்க்குற பகுதி பத்தொன்பதாம் பாடல் இவர்மான பலவாறாக மனமானது எந்த ரூபத்திலையும் தனக்கு கட்டுப்படவில்லை என்பதை குறைக்கிறார் அப்படி செய்யும்போது பகவான் தருள் முன்னே இருந்தது இப்போ இல்லையே என்று கூட ரெண்டு பாட்டில் சொல்கிறார் பின்னால் ஒரு பாட்டில் வரும் என்ன தரிசனம் கொடுத்தீர்கள் இப்போ கொடுக்கலையே என்றெல்லாம் என்னுடைய பழைய நிலையை சொல்லி பதறுகிறார் இதை இது பிரார்த்தனை பகவானுடைய அருள் இல்லையான அவர் நடக்காது ஏன்னு சொன்னால் அவர் மாயா அமோகித்தர் மாயத்தன் வசப்படுத்தினவர் ஜீவர்கள் எல்லாம் மாயா மோகித்தர் அவத்தியாக மோகித்தர் இது மயங்கியிருக்கிறாரு மயங்கி இருக்கிறவங்களுடைய மகத்தையும் விடுபடணும்னு சொன்னால் மகத்தையும் விடுபட்டவர்கள்ட்ட மோசித்தான அடைஞ்சால் தான் முடியும் அவர் விடுபட்டவர் அப்படி தானாவது அடையணும் அவர் மனம் உந்து செஞ்சால் தான் அவண்டிக்கெல்லாம் கிடையாது மந்திரவாதி மந்திரவாதிகிட்ட போய் மந்திரம் கற்றுக்கணுமாட்டோம்னா அவருக்கு சேவை பண்ணாதான் சொல்லி கொடுப்பாரு அதிகாரத்துவ கேட்டுக்கூட செய்யலாம் கேட்டாலும் கூட செய்ய மாட்டாங்க முடித்து சொல்ல மாட்டாங்க அதிகார துவாரணையாக என்ன செய்வாங்க அன்பு துவாரணையாக இருந்தால் முடித்து சொல்லிக் கொடுப்பாங்க அதிகாரணம் பண்ண முடியாது அன்பு காரணம் முடியும் வேறு வழியே அதோடு அதில் இந்த பாட்டில் தவறுகள் செய்திருந்தாலும் கூட நாங்கள் மன்னிக்கிறோம் அவர் இல்லைன்னு சொன்னாக்கா ஜீவர்கள் வாழ முடியாது குழந்தைகள் அநேக தவறுகள் செய்தாலும் கூட பெரியவர்கள் அதை பொருட்படுத்துவதில்லை மிகவும் அதிகமாக போனால் கொஞ்சம் கண்டிக்கிறாங்க அவ்வளோதான் அதன் பிறகு அவர்கள் பொருட்படுத்துவதில்லை என்னபோல் இறைவன் எல்லோருக்கும் தந்தையாக தாயாக இருக்கிறார் அவர் ஜீவன் செய்த படைகள்லாம் பெரும்பாலும் பொருட்கள் தான் செய்கிறார் பொறுத்து சில பொறுக்க முடியாத செய்ய தேவைகளுக்கு அண்ணன் கொடுக்குறார் அந்த தன்மையை தாங்க முடியல மக்களால் அப்படி இருக்கிறதுனால அதை பற்றி என்றா இருப்போம் அறியாமையர் கீழவர் பல்கழை ஆற்றினாலும் அஞ்ஞானத்தின் காரணமாக விவேக வீராகி இல்லாததுனால கீழ் மக்கள் சமுதாயத்தில் கீழ்நில உள்ளவர்கள் அர்த்தம் அல்ல அது ஒரு பகுதியில் வழியாக அர்த்தம் ஒன்றும் அல்ல இல்லை படிப்பில்லையானும் அதுவும் முழுமையல்ல படித்தவர்களாக இருந்தாலும் சரி பணக்காரலாக இருந்தாலும் சரி பகவானத்தில் பக்தர்கள் கீழ் மக்கள் தான் எல்லோரும் கீழ் மக்கள் அதான் கீழவர் பல்பிழையை ஆட்டினாலும் அவர்கள் அஞ்ஞானத்தில் வசம் பட்டு பல பிள்ளைகள் செய்தாலும் கூட புரியாது அருள் செய்வது மேலவர் கொள்கை என்று பொ பொ பொருட்படுத்தாமல் படத்தில் அன்பு காட்டுவது மேன்மக்களுடைய கொள்கை நடைமுறையில் காண்கின்றோம் அதனால் மரியார் கரத்தோய் மானை கையிலே ஏந்திருக்கின்ற சிவருமானி சிறியன் தங்களுக்கு சரணாகதி பெற்றுக்கொண்டிருக்கின்ற அடிமையாகிய அழியன் வினை மாற்றியால் எம்முடைய பாவகர்மங்களை போக்கி தாங்கள் ஆட்சி செய்யும்படி எம்மை ஆளும்படி உனக்கு என் முகமும் சொல்ல பொய்யனேன் பொய்ப்பொருளேயே நம்பிக்கை சுகம் என்று கருதி இருக்கின்ற நான் உனக்கு என் முகமும் சொல்ல சொல்ல இல்லை அதனால பொய் நீங்கள் என்னுடைய அந்த குற்றங்களை எல்லாம் குறித்து கொள்வீர்களாக அதாவது திரு திருவள்ளத்தில் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வீர்கள் குறித்து கொள்ளுங்கள் நான் தவறு செய்தாலும் கூட நீங்கள் பொறுக்க வேண்டும் என்ற கொள்கையை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று இந்த பாட்டில் என்னுடைய தீர்மையும் என்னுடைய பெருமையும் அதனால் வரக்கூடிய அந்த நடுமை விடுபடுவதும்கை பயிராக்கி வரவும் தமிழ் அறிவு புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் யற்றவர் வந்தடையும் பரிபூரணாவின் மையற்றவர்க்கு நினலா நிலை வேறு மாவரு தானுவேயன் மையற்ற விளாட்சம் இடமே இடமா போர் தானுவேன் ஐயல் பார்வதி தேவி அதற்கு இடம் பாகத்தை கொடுத்திருக்கின்ற நிலையானவர் என் மையல் தவிர்ப்பான் உன் கடாட்சம் வழங்குவது என்னுடைய மயக்கத்தை போக்கி நான் விடுபடுவதற்காக கடைக்கன் பார்வையை செலுத்த வேண்டும் நீங்கள் பரிபோண்கள் பொய்யற்றவர் வந்த அலையும் பறிபோணினர் இம்மெய்யற்றவர்க்கு நின் அலால் நிலை ஏறு உண்டோ முறை ஏறுக்கிறார்களா இல்லை என்றபடி அதனால பொய்யற்றவரெல்லாம் வருவார்கள் மெய்யூட்ட மெய்யற்ற உள்ளவர்களாக வருவார்கள் பொய் விட்டவர் அர்த்தம் அதனால தான் உலகத்தில் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது அர்த்தம் காரணம் பொய் பேசினா பொ உலகந்தான் அவர்களுக்கு வாழும்படியாக ஆன்லைன் செய்வார் பொய் உலகம் மெய் பேசுனா மெய் ஆகிய அதிசாரம் சேர்ந்து சேர்ப்பார் பொய்யே பேசி பழகணும்னா இந்த பொய் உலகத்தில் தான் இருக்கணும் சரி இருந்த அண்ணப்போச்சுன்னா பொய் உலகமானது வெ வெவ்வித பரிணாம அடையக்கூடிய யோகம் அந்த விதம் பரிணாம அடையக்கூடிய சாமர்த்தியம் ஆகிக்கொண்டு பரிணாமம் அடையும் போது சஞ்சலம் அடையுது மனசு அது சஞ்சலம் தான் துக்கம்னு போயிடுது நாம் துக்க நிவிற்கிக்கு ஆசைப்படுறோம் அதில் துக்கம் இல்லாமல் ஆசைப்படுறான் அவன் லட்சியமாக துக்கம் இல்லாமல் அவன் செயல்பாடாக துக்கத்துக்கு எதுவானது நடந்து கொடுத்து அதனால தான் பொய் பேசாதீர்கள் புயிலின் எண்ணிக்கை வைக்காதீர்கள் புயலின் ஈடுபட்டு நீயை மிகள நம்பிக்கை வைத்தவர்களை அய்சானமாக கொடுத்த படம் வந்து சேர்த்துல இந்த அடிப்படையில் தான் பொய் தவிர்க்கத்தக்கது என்று சாஸ்திரம் சொல்லியிருக்க வழிய பொய் பேசுகிறான்னு எப்படியா பழகிற இந்த காலத்தில் அப்படின்னாங்க கொண்டு கொடுத்திருக்காங்க பொய்யை வாய்ந்த வந்து நன்மை தவிக்குவேன் என்றெல்லாம் விளக்கம் கொடுக்குறாங்க அல்ல எல்லா இடத்தையும் பயன்படுத்தப்படாது தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல அப்படி சொல்லாமல் சொல்லப்பட்டிருக்கு ஆக எதுக்கேனாலும் சொல்லுவாங்க சில பேர் எல்லாம் பொய்மே ஆகும்னு சொல்லியிருக்கு அதனால பொய் சொன்னேன் என்ன கேட்டு போச்சு அப்படிமா அது தவறு ஆக பொய் எப்படி சொல்லுவது நிலத்துக்கு மாதிரி போய் உள்ளே உள்ளபடி சொன்னாலும் குற்றப்படியாக சொல்லியிருக்கு அதை பற்றி தான் பெரு மணி நேரம் பேசியிருக்கேன் நீ கட்டுக்குள்ள இருக்கு என்ன கேட்டு போய் எப்படி கேட்டுக்கொண்டு ஆகவே எந்த கோடல்களை ஆராய்ச்சி பண்ணாலும் கூட பொய் இருக்கு அது பிற நன்மையின் பொருட்டு பேசப்படாது நம் நன்மையின் பொருட்டு போட்டு நன்மையும் பேசணும் இல்லையா நம் நன்மையின்னு போட்டு பேசப்படாது இப்படி அது பெரிய சிக்கனான விஷயம் பொய்யும் மீறி இருக்கு ரெண்டு கலந்துருக்கு பிரிக்கிறது கஷ்டம்தான் அந்த பிரிக்க தெரியவில் அம்சம் அம்ச சன்னியாசி என்று போயர் பராமசம் பேர் மேலானவர்கள் இனிமையாக பிரித்தவர்கள் பராமசம் கொஞ்சம் பிடித்த அம்சம்னு பேர் பிரிக்காதவர்கள் எல்லாம் பத்தப்பட்டு பாலும் நீரும் கலந்து வச்சா பால் குடிச்சு நீரை வச்சிடணும் அன்னப்பறவை போயிறேன் அது அம்சமானு பேர் அது அன்னப்பறவை அதனால தான் பிரிக்கும் சுபாவம் உடையவர்கள் அன் அம்சமானு பேர் அம்சார் பராமசார் எதை பிரிக்கிறது பொய்ய மெய்யை பிரிக்கிறான் பொய் மெய்யது பிரபஞ்சம் பொய்யே ஆத்மா மெய்யே அதனால் இன்னும் கலந்துருக்கு அதை பிரிச்சிடணும் பொம்பளைங்க அந்த காலத்து கிழவுகள் குப்பை எல்லாம் கூட படைச்சி படைக்கும் போது அதில் பிரிச்சுடுவாங்க குப்பை தனியாக போயிடும் தள்ளி தனியாக போயிடும் அரிசி தனியாக வந்துடும் சுத்தங்க அடிப்போல் தெரியணும் படைக்க தெரியும் இப்போ படைக்க தெரியல படைக்கும் தெரியல இந்த காலத்தில் பொய்யும் மெய்யும் கலந்திருக்கிறது விசாரத்தினால் பிரிக்கிறது அவழிய அது எத்தனை கொடு கொண்டு திருதிப்பெறமானும் சாஸ்திர பிரமாணத்தை கொண்டு பிரிக்கணும் அது என்ன சொல்லுது பிறர் பொருட்டு போய் சொல்லலாம் என்ன சொல்லிதவள் தன் போட்டு சொல்லப்படலாம்னு சொல்லப்படு சொல்லிருக்கேன் அது தவிர்க்க முடியாத நிலையில் ஆக பொதுவாக போய் சொல்லப்படாது ஏகதேசமாக வைத்து கொள்ளலாம் அது கூட பிறர் போட்டு தான் இருக்கணும் என்றெல்லாம் விதிவிலக்கு சொல்லியிருக்கிறார்கள் இது மிக சிக்கலான விஷயம்தான் இருக்கிறதுனால அந்த விடுபட்டவரை தான் உன்னுடைய அடைய முடியும் பொய்யற்றவர் வந்தடையும் பரி போறனா இம்முயற்ற வெறுக்குன்னா எனக்குன்னு அர்த்தம் மின் அலால் நிலை வேறு உண்மை தேர்வு யாரா இருக்காங்க அருள் தானுவே என் மையல் தவிர்ப்பான் உன் கடாட்சை வழங்கினாய் ஒழுங்குபாதியொழு தொருண்மை கனியோ துணரும்படி சில்ல கேத்திரத்தின் கிண எழுந்திருக்க சுருமானே இவற்கு இவன் ஏது செய்தால் எது ஆகும் என்று அடியானுக்கு இந்த உலகத்தின் கண்ணே எப்படி எப்படி செய்தாக எது எது ஆகுமோ அதெல்லாம் கற்பனையில் இருக்குது என்று கற்பனை எழும் கற்பனையாகவும் இறந்து உலகத்தில் எல்லாரும் திட்டம் போயிட்டே இருப்பாங்க அது நிறையவேரதுல பெரும்பாலும் ஆனால் திட்டங்கள் மட்டும் இருக்கும் அதெல்லாம் கற்பனையாக இருந்து அதனால் எனக்கு எந்த கற்பனையும் வேண்டாம் நாசமடையட்டும் உணர்வு ஏகமேய் ஏகபாவனை எனக்கு உண்டாகணும் ஒழுங்கு இல் புலனாதி உபாதி ஒழித்து இந்த புலன்கள் இருக்கின்றனவே அது ஒழுங்காக இருக்கிறது இல்லை சொல்கிறோம் இல்லையா ஒழுங்காக இப்படி செய்கிறேன்னு சொல்கிறாங்க அது புலன்கள் இருக்கிறது இல்லை அது அது போக்கில் போகுது அஞ்சு குதிரைகள் கூட்டிய ஒரு ரதமாக இருந்தாலும் கூட அஞ்சு குதிரைகள் ஒரே நோக்கத்தோடு போனால் குதிரை ரதம் ஓடிச்சு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும் அஞ்சு பக்கம் எடுத்தால் குதிரை ரதம் போகிறது அப்படி போகல இந்திரியங்கள் அஞ்சு பக்கம் எடுக்குது நம்மளை நம்ம இந்த சரீரமான எங்கே போக முடியும் அதுதான் தமிழ்நாடு கிடக்குது அஞ்சு பக்கம் இருந்து இந்த பக்கம் கண்ணு காட்சிகளை மயங்குது காது சத்தங்கள் மயங்குது அந்த பக்கம் இப்போ பஜ்ஜி போடுறாங்களே வாசனை கும்பன் வருது அங்கே இழுக்குது இந்த பக்கம் பரிசம் ஜில்லன்னு காத்து வருது போகுது என்ன பண்ணுறது ஆகவே இப்படி ஒழுங்குயல் புலன் ஆதி புலனாக சொன்னதுனால மனதையும் சேத்திக்கணும் அப்புறம் உடம்பு எல்லாம் சேர்த்திக்கணும் உபாதி இந்த ஒழித்து ஒரு ஒன்றை சமாதி சம சமம் இல்லாத தேவரரை உமுக் சமம் நீங்கள் தான் செழுங்கை கனி ஒத்து உணரும்படி உள்ளங்கை நெல்லிக்கனி போன்று தான் தெரிந்து கொள்ளும்படி வழங்கு எனக்கு அடியு வழங்கினார் எனக்கு அருள் செய்வீர்களாக ஆகவே இந்த உலகத்தின் கண்ணே இந்திரியங்கள் மூலமாக மனம் சேர்ந்து கொண்டு இருக்கும்போது அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு இல்லை அது தங்கள் அருள் வேணும் அருள் என்ன என்ன வேக வைராக்கியம் தான் சாதனங்கள் நான்கு விவேக வைராக்கியம் சமசிய சம்பத்தி முச்சத்துவம் என்ன வேணும் அதில் என்ன முடியாது அதற்கு சிறுவனை நீத்தியாசனம் தேவைப்படுது சிறுவம் மட்டும் இருந்தாலும் கூட நம்ம தானாக வந்துடும் ஆகவே சிரவணம் வேணும் சம்பந்தமான சிரவன்கள் இருக்கின்றனவே அதெல்லாம் குழப்பத்தை உண்டாக்கணும் இது குழப்பத்தை விடுபட செய்யும் அப்படி இருக்கிறதுனால அருள் என்று சொன்னாக்க விளக்கம் அவருடைய இந்த உலகத்தின் கண்ணே மயக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய சாதனை எதுவும் அது அருள்னு பேர் தெளிவுயிர்க்கரன் விளக்குதல் என்றார் உயிர்க்காரன் விளக்குதல் நமக்கெல்லாம் விளக்கமாக வருவது அவர் அடுக்கே மனதை தெளிவுபடுத்துறதுதான் சொல்லுவோம் மயக்க அவன் திருவிற்குதல் நம்ம மயக்கிறது என்ன மறைப்போம் ஒன்றும் புரியலையே தெரியலன்னா தான் மயக்கம் பஞ்சு சொல்ல ஆகவே யாருக்கு விளக்கம் இருக்கோ அவர் அம்மி இருக்கிற அர்த்தம் லவியத்துறையில இருந்தாலும் சரி அம்மி துறையாக இருந்தாலும் சரி லவியத்துறையில் சில பேர் விளக்கம் இருக்கும் அவர்கள் செயல் சொ சொல்லு சிந்தனையெல்லாம் ஒழுங்காக இருக்கும் அது கடைசியாக துக்கம் இருந்தாலும் கூட விளக்கம் இருக்கும் அதே ஆன்மீகத்தில் வேதாரத்தில் விளக்கம் இருக்குமே ஆனால் அர்த்தம் அவன் விளக்கம் இல்லாமல் குழப்பமாக இருக்குமே ஆனால் அருள் இல்லைன்னு அர்த்தம் தெளிவு ஊருக்கு விளக்குதல் மயக்க அவன் திரோபவிக்குதல் மயக்கம் இருக்கே புரியல தெரியலன்னா மயக்கம் இருக்குன்னு அர்த்தம் அதனால்தான் செளுங்கை கனி ஒத்துவரும்படி அடியற்கு வழங்கு அடியுக்கு நீங்கள் அலுவய வேண்டும் பிரகாசனேயோ தொல்லை நெறிமேவிய தோன்றோ அல்லற்ேன் அஞ்சல் என்றோர் சொல்லை பகராய் விளைமே தினம் தோன்றி நின்றே தில்லைப்பதிமேய சிவப்பிரகாசனையோ திருச்சிற்றம்பலத்திலே தில்லைவனம் என்று சொல்லக்கூடிய அந்த கேத்திரத்திலே பொற்சபையிலே பொறிந்திருக்கின்ற சிவப்பிரகாசனேயோ சிவபிரகாசன் சொல்லக்கூடிய குருமா குருமூர்த்திக்கு குருமூர்த்தியே நீங்கள் குருமூர்த்தி சிவபிரகாசன் குருமூர்த்தி நீங்கள் தான் சிவர் சிவர்மான் நீங்கள் தான் சிவன் வேறு குரு வேறல்ல அந்த பாவனையினால உங்களை சில்லையில் எழுந்திருக்கின்ற எவ்வளோ குருமூர்த்தி சிவபிரகாசம் சொல்லலாமா தொல்லை பிறவானவையே தோல்வியோ அதாவது அனாதிகாலம் தொட்டு தொல்லைன்னு அனாதியாக நடத்தணும் இல்லை திருவாசம் முதல்ல என்ன தொல்லை இருந்து தொல்லை மேல மரணமற்ற அர்த்தம் தோன்றலேயோ உமக்கு ஜன மரணம் கிடையாது எப்போ தோல்வியும் சொல்ல முடியும் சொல்ல முடியாது பிறப்பிறப்பட்டவர் நீங்கள் அதனால பிறவாநெறி மேவிய தோன்றலேயோ அப்படிப்பட்ட தீவிரமான சொல்லலாமா பிறவாளெறி என்று சொல்வது மேலச்சிதரம் ஆகிய பேருக்கு ஒரு பேருன்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட தாங்கள் தங்களிடத்தோடு விண்ணப்பம் செய்கிறேன் அல்லல் பிறவிக்கு இழைத்தேன் என்ற நை நான் எப்படி இருக்கேன் அல்லல் பிறவி இந்த பிறவிற்கே பெரும் அல்லலா இருக்கும்போது அஞ்சு துன்பம் இறக்கும்போது பத்து துன்பம் இடையில் படாத பாடப்பட வேண்டும் சும்மா இருந்தால் சோற்று கஷ்டமாக இருக்குது வேலை செஞ்சாலும் கஷ்டமாக இருக்குது என்ன தான் பண்ணுறது அப்படிப்பட்ட இருக்கு இந்த அல்லல் பிறவி அல்லல் பிறவி அல்லல் போட்டுக்கிட்டே இருக்கணும் யாராவது காலையில் எழுந்து இருந்து ராத்திரி பகல் வரைக்கும் சும்மா இருக்காங்கலாம் பாருங்கள் ஒருத்தர் கிடையாது பென்ஷன் வாங்குறாங்க அவங்க அதாவது வேலை பார்த்தே இருக்காங்க பென்ஷன் வாங்குறாங்க கூட மாசால சம்பளம் வந்துருக்கு பென்ஷன் வேலை இல்லாமயே அப்படி இருந்தாலும் கூட சும்மா இருக்காங்களா சில பேர்கள் அரசியலில் பூந்துக்கிறாங்க சில பேர் சமூகத்தில் பூந்துக்கிறாங்க சில பேர் என்ன ஊர்வம் பேசிக்காது இருக்காங்க உலகம் பேசிக்கிட்டு பொழுது போகலை பொழுது ஒன்றும் இல்லை ஆக சும்மா இருக்க முடியறதில்லை சரி அதில் சும்மா அப்படி செய்கிறாங்களே எந்த காரியமும் செய்தாலும் சுகம் இருக்காண்ணா துக்கம்தான் ஏதாவது துக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அது அல்லல் பெரும் அல்லல் பிறவைக்கு இழைத்தேன் பண்ணை இப்படி ஒரு பிறர் வீடு பிறவியா அனந்தம் ஓடு பிறகு எடுத்த பிறகு இப்போதான் அந்த ஞானம் உண்டாக இருக்கு அழல் பிறகு என்று அதிலே ரொம்ப இழைத்து விட்டேன் என்ன செலுத்தி போச்சு இப்போ நீ என்ன செய்யணும் அங்கே பயப்படாதே என்று அவே கொடுக்கணும் என்று ஒரு சொல்லை பகராய் ஒரு சொல் சொன்னா போகிறோம் எப்படி சொல்லணும் விடைமீது இன்னும் தோன்று நின்று இன்னொன்று ரெண்டு முறை தோன்றி எனக்கு அறுதி செய்தீர்கள் உள்ள முறை ரிஷவாராக இருந்து கொண்டு அம்பிகோடு எனக்கு அந்த அம்ச கூடாதான் ஆகவே தங்களுடைய தரிசனத்தை பார்க்க வேணும் ஆசையாக அப்போ நான் கேட்காம கொடுத்தீங்க இப்போ கேட்டு வர மாட்டேங்குது என்ன காரணம் அப்படின்ற அதிகாரே சங்கடப்படுறாரு ஆகவே விடைமேது இனம் உள்ளோ முறை இன்னும் அர்த்தம் இனமெல்லாம் இன்னும் இடைக்குறை தோன்றி நின்றே காட்சி கொடுத்து அஞ்சல் என்று ஒரு சொல்லை புகழாய் பயப்படாதே என்று ஒரு சொல்லை சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான் தோன்றே புனையே பவத் கடற்கென் போன்றும் இறங்கும் அருள் பெறும் போதமே எங்கு இன்றார் மனையா தியமோகாமி தோல் சான்றா மனையே வினையே இனி சாரவன் தோன்றா துணையே பவான் எப்போதுமே கண் முன்னாலே வரதில்லை வராமல் இருக்காராம் விழுந்துதான் இருக்கார் அந்தரியாமை என்று சொல்லி உள்ளே இருந்து கொண்டு இயக்குகிறார் வெளியே வைக்கிறார் வெளியே எப்படி இருக்கிறார் எங்கேயா பவா இருக்கார் அப்படின்னு சொன்னால் கோயில் இருக்கான்னு சொல்லலாம் சில பேர்கள் கோயில் கூட இந்து வங்குறாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ எங்கே இருக்கார் எங்கும் எழுந்திருக்காலும் செய்தி சித்தாந்தம் சொல்லுது அது என்ன சொல்லுது செய்தி சித்தாந்தம் எப்படி சொல்லுது எங்கும் எழுந்திருக்க சொல்கிறாங்க அது ஒரு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அவங்க வேதத்தில் எங்கே இருந்தா அது ஒரு உதாரணம் சொல்கிறாங்க தெரியுதாருத்தமாக சொல்லி வியாபாரம் உண்டாக்குறாங்க வேதத்தில் வியாபாரம் உண்டாக்குறாங்க அதே புரியும் ஆகாயம் ஆகாய திஷ்டம் காட்டி வியாபாரத்தை உண்டாக்குறாங்க வியாகபவன் உண்டாக்குறாங்க ஆக ரெண்டு பேரும் வியாகபான் உண்டாக்குனாலும் கூட வித்தியாசம் உண்டு அஷ்டமங்கலம் கூட நாமரபத்தை வச்சுத்தான் பேசுறது வியாபகபானம் ஆகாய சொல்லியிருக்கேன் நாமரபத்தை நீக்கி பேசணும் நாமரவன் கிடையாது அப்படிங்கிறத ஒரு பாவனை அதனால் பகவான் அஷ்டமங்கலம் வருத்தமாக இருக்கான்னு சொல்லி எங்கே இருக்கான்னு அர்த்தமாச்சு இல்லை மதி நீர்கால் வான் அவனு ஏமான் வடிவாயில்லான்னு பார்ட்டு வருது பச்சை குருங்கள் அதாவது நிலம் நிறுத்தி வழிவலி அப்புறம் சூரியன் சந்திரன் ஜீவன் என்ன சொல்லக்கூடிய எட்டு அப்போது எட்டு கண்ணிமே எங்கே இருக்குது இது இருக்காரு இல்லையான் ஜீவன் சீக்கிரம் இருக்கார் பத்து பூதங்களும் இருக்கார் அப்போ சூரியன் சந்திரன்லாம் இருக்கார் அப்போ கடவுள் வெளியே இருக்கா உள்ளே இருக்காரோ இல்லையா இல்லை எங்கே இருக்காரு இல்லை எங்கே இருக்காரு அத்தமரம் ஒருத்தம் எங்க நிறைந்திருக்காருங்கிறதுக்கு திஷ்டாந்த இந்த விளக்கம் கொடுக்குறாங்க அப்போ இறைவன் உள்ளும் புறம் பெருக்காரல்லவா அதனால தோன்றா துணையே நீங்கள் உள்ளும் புறம் பெருந்து கொண்டு கூட கண்ணு முன்னால் தெரியல என்று அஞ்ஞானம் இருக்கு அது அஞ்ஞானம் போய் நீங்கள் மறைக்கு மறைப்பில்லாதவர் எதில் இருக்கீர் என்று நினைச்சிட்டா ஞானம் வந்துட்டேன் பரமன்கான அம்மானாலும் பால்பட்டியான அம்மானேன் அந்த காலத்தில் அதனாலதான் தோன்றா துணையே கண்ணு முன்னாள் இல்லாத இருந்தாலும் கூட நீங்கள் துணையாக இருக்கிறீர்கள் ஆனால் கண்ணு முன்னால் இருக்கத்தான் செய்கிறீர்கள் எப்படி அவள் அவன் அது முடிவில செயல்பட்டுக் கொண்டதாக இருக்கிறார்கள் எல்லா விவகாரங்களிலும் புனையே புனம் கப்பலான சம்சார சாகரத்தை தாண்டுவதற்கு ஒரு திருவிடிகள் தெப்பமாக இருக்கிறது பவத்தொல்கடருக்கு என் போன்றாருக்கும் இறங்கும் அருள் பெறும் போதமே சம்சாரமாகிய அனாதிகாலந்தோட்டு வந்த இந்த கடலிற்கே சம்சார சாகரம் அது என் போன்றால் தங்களுடைய இடத்திலே சரணாவதி அடைந்த அடிமைகளாக எங்கள் போன்றவருக்கும் பக்தர்களுக்கு இறங்கும் இரக்கம் காட்டக்கூடியவர் மற்றவர்களிடம் கிடையாது அவருடைய அருள் சக்தியான பக்தர்களுக்கே உரியது மற்ற மூன்று தொழில்கள் எல்லோரும் போதும் சிறுசி சிறுசி சம்பாரம் என்று சொல்லக்கூடிய மூன்று தொழில்கள் புன்னிபாவதிகளாக எல்லாருக்கும் பொதுவாக செயல்படும் அதோடய மறைப்பு தொழில் பொதுதான் அருள் தொழில் பக்தர்களுக்கே உரியது அதனால என் போன்றார் போன்றார்க்கும் இறங்கும் நாங்கள் என் போன்றாருக்கும் ரொம்ப சேர்த்து சேர்த்துக்கிட்டோம்னே நீங்கள் எத்தனையோ பெரிய பெரிய மகான்களுக்கெல்லாம் அருள் செய்திருக்கிறீர்கள் நான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானல்ல எனக்கும் செய்கிற அர்த்தம் படிச்சு அர்த்தம் அர்த்தம் எத்தனையோ பேர் இருக்கலாம் அருள் பெரும் போதமே பெருமை செய்யக்கூடிய பெருமை பொருந்திய விசாலம் பொருந்திய அறிவுடுமா இருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நீங்கள் இங்கு இந்த உலகத்தின் கண்ணே இயன்றார் மலையாதிய மோகமெளாக எடுத்து என்ன கொட்டம் இருக்கிறது தாய் தந்தைய மனை மக்கள் இது ஒரு மயக்கம் இருக்கு ஒரு மயக்கம் இல்லை ஆயிரக்கணக்கான மயக்கம் இருக்கு அந்த மயக்கத்திலிருந்து விடுபண்ணும் விடுத்து உள் சான்றாமலையே உள்ளத்தின் கண்ணே சாட்சியாக அந்திரியாமையா அறிந்து கொண்டு இருக்கின்றது எவரையே வினையேன் புண்ணிபவன் செய்து கொண்டு அலல்படும் இனி சாரவெண்ணேன் இனிமேலாவது திருவிடி அடைவதற்கு உங்கள் உள்ளத்தின் கண்ணே சிந்தனை இருக்கட்டும் எம்மை சேர்த்து கொள்ளுங்கள் நான் பந்தபாஷம் அடைவன் இருக்கிறது ஏ சொம் காரியம் அவதி பர்யந்தம் இருக்கிறது உங்கள் அருளால் காரியம் அவதி இல்லைன்னாலும் கூட ஏற்ப தரமாளிதான் இருக்குது ஆக அதுவும் நீங்களும் முற்றிலும் நீங்களும் தான் உங்கள் நாங்கள் வாசம் அச்சே மனநாசம் செய்யணும் அதை நீங்கள் ஆள் செய்ய வேண்டும் என்று சொன்னாய் அருள் பிறவானி ஓட்டுவித்தாய் போர்ந்தேன் குறையின் தெனினும் குறையுண்டு கண்டாய் பேர்ந்தோடும் அன்பு பிறகு மட்டேன் குருவாதியவாய் விடைத்தண்ணில் சார்ந்தாய் அதாவது நான் அஞ்சாந்தே இருக்கிற காலத்தில் குரு குரு லிங்க சங்கமென்னு சொல்லப்படுவார் இன்னும் சேர்த்தான் கு குருவாதின்னு பேர் தாங்கள் ஆதியாய் விடைதண்ணில் வந்தாய் சார்ந்தாய் என்னை சேர்த்து விட்டீர்கள் கூர்ந்தாய் அருளில் அந்த அருள் என்டத்தில் அதிகமாக செலுத்தியிருக்கிறீர்கள் பிறவா நெறியை கூட்டி வைத்தாய் மீண்டும் பிறக்காமல் இருக்கக்கூடிய அது நெறியும் எம் காட்டி வைத்திருக்கிறீர்கள் ஓந்தேன் இதெல்லாம் தெரிந்து கொண்டேன் குறை இன்று எந்த குறையும் இல்லையப்போ எனினும் என்றாலும் குறை உண்டு கண்டாமசை ஏன் குறை ஒன்றுன்னு சொல்ல பேர்ந்தோடும் என் நெஞ்சில் உன் அன்பு பிறக்கமட்டே ஒவ்வொரு சமயத்திலும் இந்த மனமானது தடமாடி போயிட்டே இருக்கு அந்த தடமாடி போடக்கூடிய இந்த மனதில் உன் அன்புமானது எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் தான் எனக்கு இருக்கும் இல்லைன்னா அது இருக்காது ஆகவே அந்த குறைவைதான் அவன் என்கிட்ட இருக்கு இடத்துல இல்லை உன் அன்பு இருக்கிறவர்கள் தான் இருக்கும் போல தெரியுது உன் அன்பு இல்லைன்னு அது போயிடும் அப்போ என்ன செய்யணும் அன்பு தொடர்ந்து இருக்கணும்னு அர்த்தம் நீங்க பின்னால் அன்பு குறைச்சிடப்படாது இத்தனாக இருந்தது போதும் உனக்குன்னு சொல்லப்படாது கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நான் கடை தர முடியும் அதான் இந்த குறை இந்த குறை ஒன்று இருக்குது எனக்கிட்ட எல்லாம் நிறையாச்சு குறை என்ன குறை உன்னுடைய அன்பு கடைசி வரைக்கும் இருக்கணும் அது போச்சுன்னா அப்போ என்னுடைய சாமர்த்தியம் எல்லாம் மனசு பல இடங்களில் போகிறதுனால அது எனக்கு எடுத்துடும் அதனால் இதுதான் குறை அந்த குறையை நீங்கள் போக்க வேண்டும் என்ன போக்க வேண்டும் கடிச்ச வரைக்கும் உள்ள அன்பு இருக்கு நான் உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் அன்பு இருந்தால் போதும் அப்படின்னாங்க அன்பு இருந்தால் சாப்பாடு வந்துடுவேன் எல்லாம் சாப்பாடு வரும் எல்லாமே வரும் அன்பு இல்லைன்னாக்கா உள்ள சாப்பாடு கூட போயிடும் அதுதான் அன்பின் மகிமை அது வேணும்னு இது வேணும்னு கேட்டாக்கா எல்லை இப்போ உட்பட்டுதான் போச்சு அன்பு வேணுன்னா எல்லை இல்லாத நிலையை பெற்றுக்கொண்டு அதனால் உங்களுடைய அருள் அன்பு எனக்கு எப்போவும் இருக்கணும் அது காரணம் சொல்லுற பேருந்தோடுமே நெஞ்சில் இது பேஞ்சு போயிருது இது மனதில் சுமம் அப்படித்தான் சஞ்சல சுகம் காட்டு சவன் மாறிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்காது விஷயங்களுக்கெல்லாம் உடனே ஓடும் அது வாசனை பிரகாரம் போகிற மனசு அப்போ என்ன பண்ணுவோம் அதனால தான் உங்களை அனுப்பி இருக்குமே ஆனால் சுற்று வாசனை இருக்கும் சுற்று வாசனை ஓட்டுமே அது நல்லது தானே கெட்ட வாசனை போனால் தானே தவறான வார்த்தைகளை நாம் உபயோகம் பண்ணி மனசை வருத்தப்படுத்தணுமா படுத்தினோம்னா அது பாவம் தான் அதனால் பல கஷ்ட நஷ்டங்கள் வாழலாம் அப்படி தெரிஞ்சுட்டோம்னா வாசனை அதே மாதிரி நம்ம அறியாமலேயே அவ்வளோ நல்லது வார்த்தைகளை சொல்லி நல்லது செஞ்சுட்டோம்னா அப்போது நம்ம நன்மை ஏற்படும் அதனால் புண்ணியமும் உண்டாகும் அதில் வாசனை தான் ஆக நம்ம என்ன செய்யணும் நல்ல வாசனையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் தீய வாசனைகள் இருந்தாலும் கூட நல்ல வாசனை நிகுதியாக இருக்கும் போது அது வரும் வந்தாலும் அடங்கிடும் இப்போ அப்படி இல்லை நல்ல வாசனையே கொஞ்சம் தான் இருக்குது பட் அதில் அதிகமாக இருக்காது மனால் நல்லவாசனை வந்தாலும் அமைக்க விடுது நல்லவாசனையே அதை பேருந்தோடும் நெஞ்சில் உன் அன்பு பிறக்க மட்டும் தான் இந்த என்னுடைய நிலை இருக்கும் என்னநிலை இந்த குருவாதிய வாய் நிலையும் உண்டு விளைதண்ணில் வந்தாய் அருள் செய்தால் அதுவும் இருக்கும் பிறவாரில் கூட்டி வைத்தாய் அதுவும் இருக்கும் எதுன்றதை என் சிந்தனை பண்ணி பார்த்தேன் ஒரு குறை கண்டுபிடிக்கேன் இவ்வளவுக்கும் உங்கள் அன்பு இருக்கணும் அதுவருக்கும் இருக்கிற இல்லைன்னு இருக்காது என்னிடத்திலே அன்பு காட்டுவதாக அறிவு செய்வலாக இருக்க வேண்டும் என்று உறவே அறவே தவிர்ந்த மனமாடி வாடி உறவாதனை பற்றி வளர்ந்திடு புண்மையால் இன்று இரவே அதனை புரிவான்னு உள்ளதுவாயே பிறவா நெறியாகியதோ திருப்பேரையா பிறவா நெறி அதாவது மீண்டும் பிறப்பு இல்லாத ஒரு நெறியை உண்டாக்கக்கூடிய திருப்பேரூரில் எழுந்திருக்கின்ற தீவிரமானே எம் உறவு எமக்கும் எமக்கும் எப்போதும் உறவு இருக்கு இடைக்காலத்தில் நான் மறந்துட்டேன் அதான காரியம் எப்போது உறவுதான் என்று நீ அன்று நான் என்று மாணிக்கார் சொல்ல வரான் அது எதந்த கருத்து அதெல்லாம் எப்போது மாயை பரணாமடை யோகத்தை வந்ததோ அந்த சமயத்தில் சத்து குணத்தில் இறைவன் பிரதிபம் பிடித்தார் இவன் மனிதத்தையும் பிரதிப்பான் பிரதிபம் பிடித்தான் ரெண்டு ஒன்றே காரணம் தான் அவர் தன்னை உணர்ந்தார் உணரவில்லை காரணம் கிஞ்சிச்சன் சிறிய அது பெரிய அளவு செருக்கி உபாதி சிறிய என்று அழந்த முறை அதன் பக்கத்தில் வந்து அவரை அப்படி காட்டுறார் அவர் இருந்தாலும் எப்போது எப்போதும் நமக்கு ரெண்டு பேரும் உறவுண்டு எம் உறவே இந்த உறவை அறவே தவிர்த்து என் மனம் ஓடி அவர் இருந்தாலும் கூட இந்த மனமானது உறவில் இருந்து விடுபட்டு வெளி நாட்டத்தோடு கொண்டு ஓடுகிறது ஓடி அதன் நன்மையடைதான் அது வாடி போதும் அவர் எதிர்பார்த்து கிடைக்கிறது இல்லை இன்னும் வந்தித்திடுவார் பவர் நோய்க்கு மருந்த நோயை சந்தித்திடுவார் மறுத்தான்மே தப்பி அப்பால் இந்த புயும் கடலும் கடன் ஏகும் என்றால் எந்த பொடி உறுதியான்னு தில்லை என்கிறான் என்ன அப்படி போட்ட மனது ஒரு கிட்ட இருக்கு இது இங்கே நிற்குது அதனால திரும்பி திரும்பி வருது ஏன் வருதுன்னு சொன்னால் எதிர்பார்க்குற அளவுக்கு எதிரில் பாரதிரும் கிடைக்கிற கிடைக்கிறது இல்லை முச்சொல்ல திரும்புது மீண்டும் திரும்பும்போது துக்கப்படுது வாடி புறவாதனை பற்றி வளர்ந்திடும் உண்மையால் வெளிமுக ஆட்டம் கொண்டே அந்த வாசனைகளையே பழகிப்பழுவி இருக்கின்ற அற்பத்தனத்தின் காரணமாக இன்று இந்த காலத்தில் இரவே அதனை புரிவான் உலர்த்து எண்ணுவாயும் அதை நாசம் செய்யும்படியாக ஒரு திருவுள்ளத்தின் கண்ணே நினைக்க வேண்டும் அருள் செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் நான் கடை முடியாது இது நாசம் அடையணும் இரவே நாசமடையணும் இல்லைன்னு சொல்லிப்பா என்ன வேறு வழியே அது இறைவனை தவிர ஜீவர்களுக்கு வேறு புகரிடம் கிடையவே கிடையாது மற்றவெல்லாம் இல்லையா அந்த வீட்டில் இருந்தால் அவங்க கொண்டு கொடுக்குறாரா வேலை பண்ணக்கா சாப்பாடு இல்லை யூஸ் கொடுக்குறான் அப்படிங்கிறான் உங்க கடவுள கடை உட்காந்து சாப்பாடு வந்துடுமா அப்படிங்கிறான் நிச்சயமாக வரும் உக்காந்து வேணால் பாருங்கள் உக்கார முடியறதில்லை அப்படின்னு சொன்னால் அந்த மன தைரியம் நம்பிக்கைன்னு தானே தான் வரும் இப்போ காட்டிலே தான் இருக்காங்க சேர்த்தா போயிட்டாங்க ரிசிகாஸ் ரிசிகாசில் மே அரிசிவால மேலே போய் போயிருந்தோம் அங்கே எல்லோரும் மேலாவில் பிரச்சனையும் வேட்டையும் வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் வேண்டாமல் ஒரு கூட்டத்தில் தனியாக காட்டு காட்டு இருக்கு தனியாக மரங்கள் உயர்ந்த மரங்கள் வெங்காயக்கடையில் நேராக்கள் போட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்க மத்தியான நேரத்தில் போய் தொட்டி கொடுக்குறாங்க அவங்களுக்கு பார்த்துட்டு வச்சுருக்கோம் அவ்வளோ தான் அந்த ராத்திரிக்கலே போகல அங்கேயே தான் பாருங்கள் எவ்வளோ நிவர்த்தி மனு நிவர்த்தி மனு பேர் இங்கே வேடி கடைகளையே ரூபாய் கடைகளிலையே கொண்டு போகிறது பத்தா போகிறதுக்கு இப்படி சின்ன இருக்காங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ நிவர்த்தியாக இருக்காங்க பார்த்துருக்கோம் வயசான கட்டெல்லாம் இருக்குங்க இளம் வயசு இல்லை நல்ல வயசானது அப்படி இருக்காங்கன்னு சொன்னால் எவ்வளோ தைரியம் வேணும் எவ்வளோ பகவான அருள் வேணும் நம்பிக்கை வேணும் இல்லை முடியுமா எவ்வளோ நிவர்த்தி மார்க்க வேணும் அப்போ சாப்பாடுக்கு இல்லாமல் இருக்குது பாட்டியாக்கரை சேர்த்து போயிட்டாங்க சாகலையே அப்போ சும்மா இருந்தோறு கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்கும் இருந்து பாருங்கள் இருக்க முடியுமா வேலை பார்த்து சாப்பிடுங்க வந்து சும்மா இருந்தால் கிடைக்காதுங்கிற எண்ணம் வேண்டாம் என்பது கருத்து இரவே அதனை புரிவான உலர்த்து என்னவாயி நீங்கள் நினைக்க வேண்டும் என்னும்படி வேதி புனை தேதினாலும் தின்னம் என வாவகலாவ சிதம்பரத்தே நண்ணும் புனதுண்மையை காண நயந்துதல் கீச சற்று ஈச பரசிவன் பரமசிவனே அச்சிதம்பரத்தை அந்த சிதம்பரத்தை சேத்திரத்தின் கண்ணே உனது உண்மையைக் கான் நயந்துள்ளேன் உண்மை சொருவமாயை சொருவான் காண விரும்பி விருப்பம் கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னும் வடிவு ஏது நீங்கள் எல்லா இருக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த வடிவந்தான்னு சொல்ல முடியாது அடிப்பட்ட வடிவம் இல்லாவிட்டாலும் இனி நீ புனைந்து எழுதினாலும் இன்னும் புது புது வடிவங்கள் எடுத்தாலும் கூட தின்னம் என மகலா அச்சிதம்பரம் மகலாகலா அது நிச்சயமாக சொல்கிறேன் அந்த சிதம்பரத்தில் இருக்கின்ற அந்த உருவத்தை விட உயர்வுகளில் பிரியம் கிடையாது இது மூர்த்தி ஆகரகன் பேர் அச்சிதம்பரத்தை நம்ம உனது உண்மையைக் கான் நயர்ந்துள்ளேன் அதனாலே உள்ள அதை காட்டுவதற்கு சற்று உண்ணுவாயேன் நீங்கள் உள்ளத்தின் கண்ணி உங்களை தரிசனத்தை கொடுப்பதற்காக கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்கள் காட்சி கொடுங்க நீங்கள் பல சே உருவங்கள் இருக்கக்கூடிய சாமர்த்திய வேண்டி எடுத்து இருக்கிறீர்கள் ஆனால் அதெல்லாம் எனக்கு ஆக்கிரகம் இல்லை உங்கள் திருநடம் செய்யக்கூடிய அந்த தோட்டம் எனக்கு ஆக்கிரகம் இப்படிப்பட்ட ஒரு மூர்த்தி ஆக்கிரகம் பக்தி மாதத்தை தியாகப்படும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க பகவடார்கள் கிடைக்காது எந்த மூர்த்தியில் நமக்கு விருப்பம் இருக்கும் அந்த மூர்த்தி ஆக்கிரகம் அதிகமாக இருக்கணும் மற்ற மூர்த்தி இருக்க வேண்டாம ஆனால் மற்ற மூர்த்தி விரோதம் இல்லாமல் தான் போதும் ஆக்கிரவம் வேண்டியது இல்லை விரோதம் போனது ஏன் இப்படி ஒன்றிலேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மனதை ஒருமுகப்படுத்ததான் காரணம் நீ பல மூர்த்திகளில் ஆக்கிரமிங்க மனதை நிற்குமா ஒரு மூர்த்தியில் நிறுத்தணும் ஒன்றில் நிறுத்துறதுக்காக ஒரு ஒரு மூர்த்தியிலே ஆக்கிரமி இருக்கணும்னு சொன்னது அதனால் மற்ற மூர்த்திகளை வேண்டாம்னு சொல்லலை பஞ்சாயன பகுதியின்னு ஆதி சங்கரே சொல்கிறாரு தான் எல்லா மூர்த்தியும் வழிபாடு பண்ணுங்கள் ஒரு மூர்த்தையும் பிரதானமாக வச்சுக்குவாங்க கோவிலுக்கு போகிறோம் மூளை வர கும்பிட்டு போடுறோம் பிரகாரத்தை எவ்வளோ கூண்டு போட்டு வர முல்லை நான் மூளை தான் கும்பிட்றேன் கூட மாட்டேன்னு சொல்ல முடியுமா அது தப்பு இல்லை பிரகாரதிகளும் கும்பிட வேண்டியது தான் இப்போ பெரிய இடத்துல போகிறோம் முன்னாள் வாட்ச்மேன் இருப்பாங்க கும்பஸ்டார் இருப்பாங்க மேனேஜர் பார் நான் முதலாளிக்கு வேண்டிவேன் முதலாளி பக்கத்தில் தான் உங்கள கும்பிட போய்யா அப்படின்னு சொன்னாங்க இது பண்ண ஆரம்பிக்கணும் உள்ள இந்தவாங்க அதனால யாரும் இவரது பண்ணிக்கூடாது நமக்கு ரொம்ப வேண்டியவாறு தான் காரியம் ஜாதிக்கிற வரைக்கும் இவங்களும் கொஞ்சம் தாஜா பண்ணிக்க வேண்டியதான் அப்படி போல முர்த்தங்கள் இருக்கின்றன மற்ற முகூர்த்தங்கள் அதிகாரம் உண்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகாரம் போட்டு போயிட்டே இருக்க ஒரு மூர்த்தியில அப்படி இருந்தால்தான் மனசு அதுவே தங்கம் ஒருமைப்படும் சரி இது பக்தி மார்கத்தில் தீவிரம் தேர் தான் கிடைக்கும் ஞான மார்கத்தில் எப்படி அந்த ஒரு மூர்த்தின இருக்குங்கிற அந்த ஆக்கிரகம்தான் அதேபுரமாக பாகனை பண்ணணும் காரிய சகனமான பேர் காரண சகன் பேரு காரண சகனமாக பண்ணணும் எல்லா மூர்த்தங்களும் அறிமுத அதாவது அங்கேதான் பாக்கணும் சுருதை பொருளாய் வழிகாட்டி நின்றாய் பின்னங்குரு வாயடைந்துள்ள அருள் பேணவை தாய் என்றை பேனின் கருணை இருந்த மாதிரி சதத்தில் இருபத்தி ஏழாவது பாட்டு இதுவரைக்கும் இருபத்தாறு பாடல்களில் ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு விதமாக பகவானை பிரார்த்தனை பண்ணுறார் பகவானுடைய அருள் இல்லைன்னா சௌகிக விஷயமோ ஆன்மீக விஷயமோ கைகூடாது ஆகவே இறைவோடு அருள் வேண்டும் சிறர் கேட்கிறார்கள் நாசிரும் இருக்கிறவர்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களே நாங்கள்லாம் தெய்வம் தெய்வமும் கோயிலுக்கு போய்ட்டு வர்றோம் கஷ்டப்படுறோமேலாம் கேட்குறாங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் விசாலமானமாக இருக்கணும் முன் ஜென்மங்களை பற்றி கொஞ்சம் சிந்தனம் இருக்கணும் இது முழு ஜென்மம் இல்லை முடிஞ்சென்மம் இல்லைன்னு சிந்தனை பதில் கிடைச்சிடும் தானே கிடச்சிடும் முன் ஜென்மங்களை பதில் சிந்தனாலும் நினைக்கணுமே இல்லையா அதை பார்த்து அண்ணன் வரதானு செய்யும் இப்போ அவர்கள் மட்டும் பாதை செய்யாமல் இருக்காங்களா அவங்க மண்டியும் புண்ணியம் பண்ணியிருக்காங்க அதை அனுபவிக்கிறாங்க அவங்களுக்கும் பிற்காலத்தில் கட்டை வராமல் போகிறது இல்லை ஏன்னு சொன்னால் பிறந்த இருந்து இருக்கிறவருக்கும் புண்ணியம் பாவம் கலப்பு தான் புண்ணியமே துவந்து வரதில்லை பாவமே தகுந்த வர்றது அதான யாழையாக இருந்தாச்சு பணக்கான ஆரம்பிச்சு இரண்டும் கலப்பு மாறி மாதிரி தான் வரும் இருக்கும்போது அவர்கள் புண்ணியம் இருக்குது புண்ணியத்தை கழிக்கிறவர்கள் புண்ணியத்தை சம்பாதிப்பதில்லை இப்போ அது கோயிலுக்கு போகிறாங்களே புண்ணியன் சம்பாதிக்கிற பாவத்தை கணிக்கிறாங்க புண்ணியம் சம்பாதிக்கிறதுனால எதிர்காலத்தில் அவருக்கு சாமம் ஏற்படலாம் இல்லை அவர் ஜென்மத்துக்கு ஏற்படலாம் நஷ்டம் ஒன்றும் இல்லை இத்தகைய ஒரு விசாரணை இல்லைன்னு சொன்னாக்கா இந்த கேள்வி கேட்க தான் வேணும் ஆகவே தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சொல்றேன் உணர்வுக்கு உணர்வாய் எனக்கு உண்மை தந்தாய் உள்ளத்தில் இருந்து கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருந்து கொள்ளும்படியாக ஆத்மீனத்தை கொடுத்திருக்கிறேன் விவேக உயரகத்தை மண்ணும் சுருதி பொருளாய் வழி காட்டினின்றாய் நிலை பெற்ற சுருதி இருக்கிறதே வேதம் அதில் என்ன சொல்லியிருக்கு திரமான வழி சொல்லியிருக்கு கர்ம பக்தி ஞானம்னு சொல்லியிருக்கு கர்மத்தை சாஸ்திரோக்தமாக செய்யலாம் போபாக்கியத்துக்கு எதுவாக இருக்கும் அல்ல விஷ்காரமாக செய்யலாம் அந்த கல் சுற்றி ஞானத்துக்கு எதுவாக இருக்கும் அது ஒரு வழி அதன் பிறகு உபாசனை பக்தி மார்க்கமாக செய்யலாம் அறுக்கிறதுக்கு வழியாக போபாக்கியம் கிடைக்கும் இல்லை அதில் விற்கம் இருக்கிறது எனக்கு இந்த போக பாக்கியம் வேண்டாம்னு சொன்னால் விஷ்காம செய்யலாம் அது மூலமாக விட்சேபம் மனித சஞ்சலம் நீங்கும் சஞ்சலம் நினைந்த பிறகு இது சாதனம் இதை புறச்சாதனம்னு பேருக்கும் புரட்சாரி ஏற்பட்ட பிறகு விவேக வீராக்கியா சமாசி சம்பவ மூச்சத்துவம் சிரமணமான நித்தியவாசம் உள்ள சர்ச்சம் சகாசம் குருலாவிலும் கிடைக்கும் இது கிரமும் பேருக்கும் வழி அத்தகைய மண்ணும் சுருதிப்பொருளாய் அந்த சுருதிப்பொருளை அறிவதற்காக வழிகாட்டி நின்றாய் திருமத்தை அறிவதற்கு வழிகாட்டி நின்றாய் பின்னும் குருவாய் அடைந்த உன்னோர்கள் பேண வைத்தார்கள் இவ்வளவும் செய்த பிறகு வெளிப்படையாக குருமூர்த்தமாக வந்து நாங்கள் திருஷ்டபலமாக உபதேசம் என்று செய்தீ செய்தீர்கள் இதெல்லாம் அதிர்ஷ்டபலன் முன்னே சொல்லப்பட்டதெல்லாம் திருஷ்டபலன் உபதேசம் குருவை அடைந்தால் திருஷ்டபலன் அரிஷ்டர் ரெண்டு ஒன்று சொல்லுவார்கள் புண்ணியம் திருஷ்டபன் உபதேசாதிகள் சந்தேக பிரீதியில் நீக்கக்கூடிய விளக்கங்கள் கிடைக்கும் அதனால் பின்னால் குருவாய் வந்து எனக்கு சந்தேகபுரங்களில் போக்கினீர்கள் பேனவைத்தாய் என் உரைப்பேன் என் கருணை இருந்த இருக்கிறதுனால என்ன என்று சொல்ல முடியும் இங்கே கருணை ஆகவே கருணையானது அப்படி இருக்கு பகவானுடைய அருள் கருணை அதோட கிடையாது அவர் கருணையை வடிவம் உடையவர் வெள்ளக்கட்டி எப்படி இனிப்பே வடிவமோ கருணையே வடிவம் கருணையை நீங்கள் செய்திருக்கின்ற குரு சாஸ்திரம் மூலமாக எனக்கு முந்திக்கு வழி பண்ணினாய் என்று இதில் வைக்கலாம் இருந்தோறும் இடத்துணர்வில்லை மாயை கிதன்பால் பொருந்தா விடத்தில் உயிர் கோருமேனும் இருந்தா கொண்டிருந்தொழில் செய்தி என்று வருந்தா வருண் முன்னிலை தன்னை மதித்து இப்போது பல தெய்வங்களாக நினைக்கிறது காரணம் ஒரு உதாரணமாக விளக்கிறார் இருந்து தனித்திருந்து ஓரும் இடத்து ஆராய்ச்சி செய்யு Look how let's do another world to do it.